அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருமான் அருளி செய்த பொருளை முடிந்த நாம் சிந்தித்து வருகிறோம் நாம் தலைப்புகளை பிரித்து கொண்டிருக்கிறோம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் செயல் நலம் உடல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்று ஏழு தலைப்புகளிலே கருத்துக்களை வகுத்து கொண்டு நாம் அதன் அடிப்படையிலே குரட்பாக்களுடைய பொருளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடவுள் வாழ்த்து பகுதியை நிறைவு செய்திருக்கிற நாம் இப்பொழுது அரண் வலியுறுத்தல் அதாவது பாயிரத்திலே அமைந்திருக்கக்கூடிய நான்காவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் சமஸ்கிருதத்தில் அது தர்மம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது அதனுடைய சக்தியை சொல்லுதல் அதாவது அற ஆற்றலை நம்முடைய மனதிலே பதியுமாறு உணர்த்துதல் அறத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நமக்கு அறத்தினுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை விளங்க தான் நாம் அறத்தை கடைபிடிக்க முற்படுவோம் எனவேதான் அறத்தை மிக முக்கியமாக உபதேசம் செய்கிறார் முதலிலே ஏனென்றால் திருக்குறளுடைய முறை வைப்பே இப்படித்தானே இருக்கிறது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் என்றுதான் சொல்லுகிறோம் அறத்துப்பாலிலே துறவரம் சொல்லி இருக்கிறதுனால வீட்டுப்பாலும் இதற்குள்ளேயே அடங்கியிருக்கிறது என்பதை முன்னமேயே நாம் பார்த்திருக்கிறோம் இந்த அறன் அல்லது அறம் தர்மம் என்பதை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்ப்பது சற்று கடினமாக தோன்றுகிறது எத்திக்ஸ் மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் இப்படிலாம் பல சொற்களை பயன்படுத்தலாம் சட்டம் என்று சொல்லலாம் வாழ்க்கைக்குரிய சட்ட திட்டங்கள் என்றும் சொல்லலாம் என்ன இருந்தாலும் முதலில நமக்கு தர்மத்தோட சக்தி வழங்கணும் அது மனசுல பட்டாத்தான் நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நமக்கு ஆசை வரும் அவை பிராட்டி சொன்னாள் இல்லையா ஆத்திசூடியில அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னாள் அப்போ நமக்கு விருப்பம் இல்லாததுனால தானே அதை சொல்ல வேண்டியிருக்கு மனிதனுக்கு இயல்பாக அற வாழ்க்கையில் ஏற்படாது மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு எதிரானது அறம் செய்ய விரும்புவது அறம் சொல்கிறத நமக்கு விருப்பம் வராது ஆனால் நீ பழகு புண்ணியங்களை நிறைய செய்வதற்கு ஆசைப்படு அறம் என்பது தமிழ் சொல் இந்த அறம் என்பது செயலையும் குறிக்கும் செயலினுடைய விளைவையும் குறிக்கும் அதாவது தர்மம் என்கிற சொல் நாம் புரிகிற செயலினுடைய தன்மையை வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த செயலுக்கு ஒரு விளைவு ஏற்படுகிறது அதைத்தான் தர்மம் என்கிறோம் அல்லது மற்றொரு சொல் புண்ணியம் ஏற்கனவே நாம் இதை அற அழி தாழ் சேர்ந்தார் கல்லால்ங்கிற குரலில் ஓரளவுக்கு மேலெழுந்த வாரியாக பார்த்துருக்கிறோம் இதை சொல்லிட்டு தான் வள்ளுவர் இல்ல ரத்த சொல்ல தொடங்குகிறார் ஆகவே பெரியோர்களால் சாஸ்திரங்களிலே இந்த வாழ்க்கையிலே நமக்கு புகழையும் பிறகு இந்த உடலிலிருந்து விடுபட்டால் முக்தி என்று சொல்லக்கூடிய பிறவி எடுக்காத நிலைமையையும் அல்லது அடுத்த பிறவி இருக்குமானால் அதில் ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையும் இதனுடைய பலனாக அமைகிறது ஆக அறம் என்றால் தர்மம் புண்ணியம் நல்வினை அப்படின்னு அர்த்தம் திருவள்ளுவெருமான் இந்த அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தின் வாயிலாக அறத்தினுடைய ஆற்றலை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைக்கிறார் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் யாவும் அறம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் நாம் செய்யக்கூடிய சடங்குகள் வழிபாடுகள் கடமைகள் பண்புகள் பாவனைகள் அனைத்தும் எல்லாமே அறம் என்ற சொல்லால் அழைக்கப்படும் நம்ம எத்தனையோ சடங்குகளெல்லாம் செய்கிறோம் குடும்பத்தில் சமூகத்தில் நமக்கு நிறைய பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய குணங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன ஒரு ஆட்டிடியூடு என்று சொல்கிறார்களே அந்த பாவனை இதெல்லாம் அறம் என்ற சொல்லால் தான் அழைக்கப்படுகிறது விருப்பு வெறுப்பு இல்லாத திட்டமிட்ட சீரான வாழ்க்கை குழப்பம் இல்லாத வாழ்க்கை முறைக்குத்தான் அறம் என்று பெயர் நாட்டில் எந்த ஒரு செயலை செயலும்னாலும் அதுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது அந்த சட்டத்தை கடைபிடிக்காததுனால தான் எல்லாருக்கும் துன்பங்கள் வருகின்றன வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்தாலும் அதாவது நமக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி குடிசெயல் இல்லை இப்போ நல்ல நல்ல சௌகரியமான வீடுகள் வாகனங்களோடு வாழ்கிறோம் இருந்தாலும் வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் அடிப்படையான பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் அதன் மூலம் நல்லது நிகழும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் நிறைய தர்மம் வகுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள் இந்த கருத்தினுடைய தொடர்ச்சியை மேலும் நாளைக்கு தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம்